வணக்கம் நட்டினையின் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் தமிழக மற்றும் இந்திய செய்திகள் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட ஜெம் நிறுவனம் முடிவு செய்துள்ளது தில்லி பொதுப்பணித்துறையில் நடந்த ஊழல் தொடர்பாக விசாரித்து வரும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நெருங்கிய உறவினரை நேற்று கைது செய்துள்ளனர் கோவையின் அடையாளமாக உள்ள சிறுவாணி அணை செல்லும் சாலையில் விரிவாக்கப் பணிக்காக பசுமையாக காட்சியளிக்கும் அப்பகுதியில் உள்ள மரங்களை வெட்ட உள்ளதற்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் கோவை மக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் முழுவதும் வெப்ப சலனம் அதிகரித்து காணப்படுவதால் ஹல்துவானி மாவட்டத்தில் வயிற்றுப்போக்கு அதிகரித்து வருகிறது கடந்த இருபது நாட்களில் நானூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தாஜ்மஹாலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க தொல்பொருள் துறை தவறிவிட்டது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது ரயிலில் ஏறும்போது அல்லது இறங்கும்போது எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து காயமடையும் பயணிக்கு இழப்பீட்டுத் தகை பெற தகுதி உண்டு என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது உத்தராகண்ட் மாநிலம் பத்ரிநாத் பனிப்பொழிவில் சிக்கியுள்ள ஆந்திராவைச் சேர்ந்த பேரை மீட்டு சொந்த ஊர் திரும்ப நடவடிக்கை எடுக்கும்படி உத்தராகண்ட் அரசுக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்துள்ளார் புழுது புயல் புரட்டி எடுத்து வருகிறது இதில் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன சம்பளம் வழங்காததால் தன்னுடைய பண தேவைகளுக்காக சீருடையில் என்னை பிச்சை எடுக்க அனுமதியுங்கள் என மும்பையைச் சேர்ந்த போலீஸ்காரர் ஒருவர் தனது உயரதிகாரிகளுக்கு உருக்கமான கடிதம் எழுதியிருப்பது கடும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது நெடுவாசலில் ஹைட்ரோ எடுக்கும் திட்டத்தை கைவிட ஜெம் நிறுவனம் தயாராகியுள்ளது மேலும் நெடுவாசலுக்கு பதிலாக வேறு இடம் வழங்கக் கோரி மத்திய அரசுக்கு ஜெம் நிறுவனம் கடிதமும் எழுதியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் இய்பா இயக்கத்தைச் சேர்ந்த பத்து தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஜம்மு காஷ்மீரில் உள்ள சியாச்சின் முகாமிற்கு வந்தடைந்தார் முகாமில் உள்ள நினைவு சின்னத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மரியாதை செலுத்தினார் அயல்நாட்டுச் செய்திகள் மலேசியாவில் நடந்த பொதுத் தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் மகதீர் முகமது வெற்றி பெற்றுள்ளார் தனது சுற்றுப்பயணத்தில் இரண்டாம் கட்டமாக பனாமா நாட்டுக்கு சென்ற துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அந்நாட்டு அதிபர் ஜுவான் கார்லோஸ் வரேலா ரொட்ரிசை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் சிரியாவின் கிழக்கு பகுதியில் ஐ பயங்கரவாத அமைப்பின் தலைவர் அபுபக்கர் அல் பக்தி பதுங்கியிருப்பதாக ஈராக் அரசு தெரிவித்துள்ளது தம்மை தவறான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்தால் என்ன என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் டுவிட்டரில் கேள்வி எழுப்பியுள்ளார் பாகிஸ்தானின் கைபர் பங் துங்கா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது அளவுகளில் ஐந்து புள்ளி புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குழுங்கின அணு ஆயுத உடன்படிக்கையில் விலகுவது என தீர்மானித்துள்ளதன் மூலம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தவறு விழைத்துவிட்டார் என ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துலா அலி கமேனி தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் ஏப்ரல் மாதத்தில் தங்கத்தின் தேவை குறைந்ததாலும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏர்முகத்திலேயே இருப்பதாலும் தங்கம் இறக்குமதி செய்வது குறைந்துள்ளது என்று தங்கம் மற்றும் கனிம சேவைகள் ஆலோசனை நிறுவனம் தெரிவித்துள்ளது பிளிப்கார்டை ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது வால்மார்ட் இதன் மூலம் இந்திய ஆன்லைன் வர்த்தகத்தில் நுழைந்துள்ளது இதனால் சிறு வர்த்தகர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களை ஊக்குவிக்கும் வகையில் அவற்றுக்கு பச்சை நிற நம்பர் பிளேட் வழங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது தமிழகத்தில் ஜூன் இரண்டாம் தேதி முதல் மாநிலத்துக்குள் சரக்குகளை எடுத்துச் செல்ல பில் பெருமுறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன்பின் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்லும் சரக்குகளுக்கு கண்டிப்பாக இவேபிள் பெறுவது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதியாண்டில் அதிக அளவில் தனிப்பட்ட கடன்கள் வாங்கி தென்னிந்திய மாநிலங்கள் முன்னிலையில் இருப்பதாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது பாண்டலம்வேட்ரிக் ஹயர் செகண்டரிக்குறதோடு கோச்சிங் சிபிஎஸ்இ கரிக்குலமும் முப்பது வருட அனுபவம் முதுநிலை ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்களால் துவங்கப்பட்டு அவர்களாலேயே முழு நேர பயிற்சியும் வழங்கப்படுகிறது பாண்டமங்கலம் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி நாமக்கல் மாவட்டம் விளையாட்டு செய்திகள் நைட் ரைடர்ஸ் அணியுடனான ஐ பி எல் டி லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி நூற்று இரண்டு ரன் வித்தியாசத்தில் ஆபாரமாக வென்றது பிரான்ஸ் நாட்டு கால்பந்து வீரர்களை ரஷ்ய ரசிகர்கள் இன ரீதியாக விமர்சித்த விவகாரத்தில் ரஷ்ய கால்பந்து சம்மேளனத்துக்கு ரூபாய் இருபது புள்ளி லட்சம் அபராதம் விதித்து கால்பந்து சங்கங்களுக்கான சர்வதேச சம்மேளனம் ஃபிஃபா நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியின் தில்லி டேர்ட் அணியினர் அனைவரும் உடல் தானம் செய்வதற்காக புதன்கிழமை உறுதியேற்றுக் கொண்டனர் ஆசிய அளவிலான பளு தூக்குதல் போட்டியில் தங்கம் வென்ற கல்லூரி மாணவி கமலிக்கு சொந்த கிராமத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சமீபத்தில் மறைந்த கோடைப்பந்து பயிற்சியாளர் ராஜேஷ் பட்டேலுக்கு துரோணாச்சாரியா விருது வழங்க வேண்டும் என கோடைப்பந்து வீரர்கள் சங்கம் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரஜரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் திரைச்செய்திகள் கோலி சோடா இரண்டு படம் ஜூன் 14 அன்று வெளிவர உள்ளது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை நந்தனம் ஒய் மைதானத்தில் காலா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தென்னிந்திய நதிகளை இணைப்பதே என் வாழ்நாள் கனவு என்று சூழ்ரைத்தார் மனித மாண்புகளை மீட்டெடுக்கும் போராட்டமே காலாப்படத்தின் மையக்கரு என அப்படத்தின் இயக்குநர் ப ரஞ்சித் கூறியுள்ளார் இத்துடன் அச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை தினம் ஒரு துளி நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவும் அஞ்சல் தலை போன்ற தரமான கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்திற்கு வருகை தருங்கள் நன்றி வணக்கம்